வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் விவசாயிகள் தாங்கள் செய்யக்கூடிய பயிர்களை நேசிப்பாங்க அது பயிர் விளைஞ்சு தங்களுக்கு பணம் கொடுக்குங்கிறதுனால மட்டும் இல்லை அது ஒரு உயிர் அப்படிங்கிற அடிப்படையில விவசாயிகள் பயிரை நேசித்துதான் பராமரிப்பு செய்வார்கள் அதே போல விவசாயிகள் வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லா உயிரினத்து மேலும் பாசம் வச்சிருப்பாங்க தங்கள் வீட்டில் ஒரு உயிராகத்தான் அந்த உயிரினங்களை பார்ப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா அதுவும் உயிரினம் தானே அதுக்கும் உயிர் இருக்குல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா செடி அந்த செடி தண்ணி ஊற்றுறது உரம் போடுறது மட்டும் நம்ம வேலை இல்லை அது பக்கத்தில் போய் அதை ரசித்து ஓரிரு வார்த்தைகள் அதிட்ட பேசும்போது அந்த பூக்கள் மிகவும் அழகாக இருக்கும் இன்னும் அதிகமாக போக்கும் சொல்லப்படுறது ஆகையினால இந்த பூமியில மனித இனத்தோடு கோடிக்கணக்கான உயிரினங்கள் பகிர்ந்துட்டு இருக்கு இல்லையா ஆகியனால் எல்லா உயிரினத்திலையும் நம்ம அனுபவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற தேசத்துல நாம பிறந்திருக்கோம் ஏன்னா புத்தர் மகாவீரர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் கடவுள்கள் வாழ்ந்த பூமி இது அத்தகைய பூமியில ராமலிங்க அடிகளார் பத்தி எல்லாருக்கும் தெரியும் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அந்த பயிர்கள் மீதும் ஒரு பற்று இருந்தது மனிதர்கள் மீதே மனிதர்களுக்கு பற்று குறைந்து வருகிறது அதை தவிர்த்து எல்லா உயிரிடத்திலும் நாம வந்து பற்று வச்சிருக்கணும் பாசம் வச்சிருக்கணும் நாம வளர்க்கிற நாய்க்கு கூட அந்த அறிவு நிறைய இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய பொருள் நம்முடைய வீடை நம்முடைய உயிரங்கள்னு அதுக்கு தெரியும் நம்ம வீட்டுல இருக்கிற கோழியோ ஆட்டையோ டிஸ்டர்ப் பண்ணாது என்ன அது நேசிக்கும் பழகுவோம் நேசிக்க பழகினால்தான் நாம் அறம் செய்வோராக திகழ முடியும் அவ்வாறு அறம் செய்வோர் தான் அந்தனர் அல்லது பெரியவர்கள்னு சொல்றாங்க இது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வள்ளுவர் சொல்லும் பொழுது எவர் ஒருவர் பிற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துகிறாரோ அவரே அறவோர் அப்படிப்பட்ட அறவோர் தான் அந்தனர் அப்படின்னு சொல்றார் ஆகையினால் நாமும் அந்தனராக விளங்க முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மற்ற உயிருக்கும் மீண்டும் குரல் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூன்றொல்களான் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த மூன்றாம் அதிகாரத்திற்கு இசைக்கோப்பு வழங்கிய நண்பர் ஈரோடு ஜெகன் அவர்களுக்கு நன்றி